நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதன் முழுமையாக சூரிய மின்சக்தியால் இயங்கும் விமான நிலையம் புதுச்சேரி விமான நிலையம் இரண்டு சமீபத்தில் பதவி விலகிய ஜப்பான் நாட்டு பிரதமர் ஷின்சோ அபே மூன்று தேசிய கல்வி கொள்கை குறித்த பரிந்துரைகளை வழங்க தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் அபூர்வா இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டிற்கான மின் ஆளுமை விருது பட்டியலில் இரண்டாம் இடம்பெற்ற மாநிலம் எது இரண்டு இந்தியாவில் முதல் ஒருங்கிணைந்த வான்வெளி ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கிய மாநிலம் எது மூன்று A Promised Land, என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் இன்றைய கேள்விகளுக்கான பதில்களை நாளை ஒளிபரப்பாகும் நற்றினை பொது அறிவு பகுதியில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்